प्रपन्न पारिजाताय पाणये कृष्णाय ம் பிரித்தய தோத்தேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா நம து காலு மாமனுமியமனோ மாமே வைஷியன் பிரயாண கால ஸ்மரணத்தை உபதேசித்து கொண்டிருக்கிற பகுதியை படித்து கொண்டிருக்கோம் பகவான் சொன்னார் கடைசி காலத்தில் என்னையே எவன் தியானம் பண்ணிக்கொண்டு சரீரத்திலேருந்து தன்னை விடுவிச்சுக்கிறானோ அவன் என்னுடைய தன்மையையே அடைகிறான் இதில் சந்தேகம் இல்லைன்னு சொன்னார் அப்புறம் பொதுவாக ஒரு கருத்து சொன்னார் யார் யார் எந்தெந்த வஸ்துவை அல்லது தியானம் பண்ணி கொண்டு சரீரத்தை விடுகிறார்களோ அந்தந்த பொருள் அல்லது அந்த தன்மையை அடையக்கூடிய பிறவியை அடைகிறார்கள் அப்படின்னு உபதேசம் பண்ணார் இப்போ தஸ்மாத்துன்னு இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறது தஸ்மாத்துனா எனவே அதாவது கடைசி காலத்தில் இறைவனை நினைக்க வேண்டும் என்றால் இதிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சிடணோன்னா கடைசி காலத்தில் ஈஸ்வரனை தியானம் பண்ணணும் கடைசி காலத்தில் பகவானை ஆழமாக நாம தியானம் பண்ணி கொண்டு சரீரத்தை விடுறதுக்காக வேண்டி என்ன பண்ணணும்னா சர்வேஷு காலேஷு எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் ஆழமான மனசில் ரொம்ப ஸ்ரத்தையோட விடாம இடைவிடாமனு அர்த்தம் ஸ்ரத்தையோட பண்ணணும் இடைவிடாமல் பண்ணணும் என்ன பண்ணணும்னா சர்வேஷு காலேஷு எல்லா சமயத்திலையும் மாமனுஸ்மர என்ன நீ தியானம் பண்ணணும் மனசுக்குள்ள ஆழமான மனசுக்குள்ள பரமார்த்த தத்துவத்தை இங்கே வந்து சகுண பிரம்மத்துக்கு தான் பிராதான்யம் அதனால் நிர்புணப் பிரம்ம தியானத்தை விட சகுண பிரம்மந்தான் இங்கே முக்கியமாக உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு ஞானி வந்து ஞானத்தை அடைஞ்ச அவருக்கு மோட்சம் கிடச்சி இங்கே க்ரமமுக்தியை பற்றி தான் விஷயங்கள்லாம் வரப்போகிறது அதனால் யாருக்கு வேதாந்த சாஸ்திரம் சரியாக இங்கே புரியலையோ அவர்கள் இந்த ஈஸ்வரனை சகுண பிரம்மத்தை சாஸ்திரத்தில் சொன்னபடி தியானம் பண்ணுகிறார்கள் உருவக்கட அது ஒரு வடிவமாகவோ அல்லது இந்த பிரபஞ்ச ரூபமாகவோ தியானம் பண்ணுகிறார்கள் சாஸ்திரத்தில் எப்படி தியானம் பண்ணணும் எப்படி பகவானுடைய ஸ்வரூபம்னு சொல்லியிருக்கோ அந்தபடி அனுஸ்மர அனுஸ்மரன்னா இடைவிடாமல் நினைக்கணும் ஆழமான மனசில் அதுக்காக நம்ம தினமும் நேரம் ஒதுக்கி அது ரொம்ப முக்கியமாக நினச்சோம்னா வாழ்க்கையினுடைய உண்மையான குறிக்கோள் இது தான் நமக்கு இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற எதுவுமே நம்ம கூட வரப்போகிறது இல்லை இந்த சாஸ்திர ஞானம் தர்ம அனுஷ்டானம் பாபம் பண்ணியிருந்தால் பாபம் இது தான் நம்ம கூட வரப்போகிறது இது அடிக்கடி சொல்லிகிட்டு ஆக விடாமல் நினைக்கணும் சாஸ்திரம் சொன்ன நினைக்கணும் ஆனால் அது மாத்திரம் இல்லை இந்த விஷயம் புரியறதுக்கு எப்பவும் மனசு சுத்தமாக இருக்கணும்னா தனக்குன்னு சாஸ்திரத்தில் வகுத்துருக்கிற கடமைகளையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் யுத்த இந்த இடத்துல யுத்த சா சொன்னால் யுத்தம் பண்ணுன்னு அர்த்தம் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறதுனால க்ஷத்ரியனுடைய சுதர்மம் இந்த இடத்துல இப்போ யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு அதனால என்ன நினைச்சு கொண்டு சண்டை போடு அப்படிங்கிறார் பகவான் ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம அவரவர்கள் அவரவர்களுடைய கடமைகளை பொறுப்பாகோடு செய்ய வேண்டும் யார் யாருக்கு என்ன கடமைகள் நம்ம பெரியவர்களாலேயும் நமக்கு அமைஞ்சிருக்கோ இந்த காலத்தில் அவரவர்களுக்கு தானே அமைருது ஆகையினால நமக்கு வந்திருக்கக்கூடிய கடமைகளை விடாமல் செய்யணும் அந்த கடமைகளை செஞ்சால் தான் மனசுக்கு தூய்மை ஏற்படும் ஆகவே மன தூய்மைக்காக வேண்டி கடமைகளை ஸ்ரத்தாபக்தியோடு செய்யணும் கடைசி காலத்தில் பகவானை நினைத்து கொண்டு சரீரத்தை விடுறதுக்காக வேண்டி விடாம ஈஸ்வரனையும் சாஸ்திரப்படி தியானம் பண்ணி கொண்டிருக்கணும் இது ரெண்டையும் செய்யணும் இதுக்கு பேர் உபாசனா கர்ம சமுச்சயம்னு பேர் இதை பற்றி ஈஷாவாச உபநிஷத்துலாம் அதாவது ஒம்பதாவது மந்திரத்துலேருந்து இதை பற்றி நிறைய விசேஷமாக உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு ஆக அனுஸ்மர யுத்த இது ஆழமான மனசில் மேல் மனசில் திட்டமிடுவோம் செயல்படுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் ஆழமான மனசில் காலையிலேயே நம்ம தினமும் பண்ணி பழகி வச்சுட்டே இருந்தோம் அதுதான் வரும் எப்பெல்லாம் படுக்கிறபோது இப்படி நினைக்கிறோமோ அப்படி படுக்கிற போதெல்லாம் நினச்சி நினச்சி பழகிட்டோமான அது கடைசியில் வரும் சர்வேஷு காலேஷுன்னு பகவான் சொல்லியிருக்கிறதுனால எல்லா நேரமும் எப்படி நினைக்க முடியும்னு கேட்கப்படாது காலையிலையும் நினச்சி வச்சுன்னு விட்டோமானா அடிக்கடி நம்ம லட்சியத்தை மறக்காமல் இருந்தோம்னா அது வந்துட்டுருக்கும் உண்மையிலேயே நம்ம அது தெளிவாக புரிஞ்சுட்டோம்னா அது ஆழமான மனசில் நினைச்சி நிற்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அடுத்த வரியில் சொல்கிறார் மையற்பித்த மனோபுத்தி மனசையும் புத்தியையும் எங்கிட்டயே அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறார் புத்தின்னா பகவானுடைய ஸ்வரூப ஞானம் மனஹான்னா அந்த தியானம் ஈஸ்வர தியானம் ஆக தர்மானுஷ்டானத்தை பற்றின ஞானத்தை தெரிந்து கொண்டு தர்மானுஷ்டானத்தை அந்த கரணம் பாஹிய கரணங்கள் மூலமாக செயல்படுத்தணும் ஆ உடம்பில் இருக்கிற உறுப்புகளாலையும் செயல்படுத்தணும் அதே மாதிரி தியானம் பண்ணுறபோது ஈஸ்வர தியானம் பண்ணுறதுக்கும் புத்தி வேணும் ஈஸ்வர தியானம் எப்படி பண்ணணுங்கிற ஞானம் வேணும் அந்த ஞானத்தை செயல்படுத்துறதுக்கு மனசு விடாமல் அந்த இறைவனை தியானம் பண்ணி அப்படி பண்ணினா அதை தான் சொல்கிறார் முதல் வரியில் சொன்னது தான் இன்னொரு கோணத்தில் சொல்கிறார் எவன் ஒருவன் தன்னுடைய மனசையும் புத்தியையும் ஈஸ்வரங்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறானோ ஈஸ்வரன்தான் சாஸ்திர ரூபமாக இருந்து கடமைகளையும் உபதேசம் பண்ணுறார் ஈஸ்வரன் தான் நம்ம மனசுக்கு எல்லாவிதமான நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு அனுகிரக மூர்த்தியாக விளங்குகிறார் அப்படி யார் பண்ணுகிறானோ சகா அப்படிப்பட்டவன் மாமேபேஷி அவன் என்னைத்தான் அடைவான்கிறார் நிச்சயமா என்னைத்தான் அடைவான் ஆனந்தமே வடிவான பேரின்பமே வடிவான இறைவனைத்தான் அவன் நன்கு உணர்ந்து கொள்வான் என்பது கருத்து இதுல சந்தேகம் வேண்டாங்கிறார் அசம்சயா அசம்சயான நசம்சயாக கர்த்தவியாக இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நிச்சயமாக நான் சொல்கிறத கடைப்பிடிச்சா நான் சொல்கிற அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஆக இறைவனை ஆழமாக எண்ணிக்கொண்டு நம்முடைய கடமைகளை பொறுப்பாக செய்தால் அப்படி நம்முடைய புத்தியையும் மனசையும் ஈஸ்வரன் இடத்துல சமர்ப்பணம் பண்ணும் பொழுது நிச்சயமாக நாம் ஈஸ்வரனை நினைப்போம் கடைசி காலத்தில் ஈஸ்வர தியானந்தான் நமக்கு கைகூடும் நிச்சயமாக இறைவனை அடைந்து விடுவோம் இதில் சந்தேகமே வேண்டியதில்லைங்கிற பகவானுடைய உபதேசத்தை நம்மளும் ஆழமான மனசில் பதிய வச்சு விடாம கடமைகளை செய்து கொண்டு மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு ஈஸ்வரனை நன்றாக தியானம் செய்து மனசை ஒருமுகப்படுத்தி மனசை பறந்து விரியும்படி செய்து எப்பொழுதும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நம் எல்லோருக்கும் அனுகிரகம் புரியட்டோம்னு